ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயயு நம முத்தம் ருத்தியுமன்விக்கன் ஸ்ரீகிருப்போ சாத்விக கர்த்தா ராஜச கர்த்தா தாமச கர்த்தான்னு கர்மத்த செய்யறவனுடைய மனநிலையை பிரித்து சொல்றார் முக்த சங்கஹா சங்கஹான்னு சொன்னால் பற்று அட்டாச்மெண்ட் ஒட்டுறது ஒட்டிக்கிறது முக்த சங்கஹான்னா ஒட்டிக்கிறதுலருந்து விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது பற்றுலேருந்து விலகியவன் டிட்டாச்சாக இருக்கிறவன் அப்படின்னா எதுல அப்படின்னு கேட்டா தீயவர்களோட பழகிறது இல்ல அப்படிங்கறதுல சாதாரண அர்த்தம் அதாவது இது சாஸ்திரத்துல பகவான் எனக்கு விதிச்சிருக்கார் அதை செய்யறேங்கிற எண்ணத்தோட செய்யறது பலன்ல பற்று இல்லாம அர்த்தம் பலன்ல ஒட்டிக்காம செயல் புரியிற போதும் இல்லாம செயல் புரியது பகவான் இட் இருக்கிற கட்டளை ஏற்கனவே நம்ம மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் இது வந்து ஈஸ்வரனுடைய கட்டளை ஈஸ்வரனுக்கு பண்ணுற பூஜை என்னோட மனசுத்திக்காக நான் பண்ணுறேன் இந்த சமூகத்தினுடைய தர்மத்தை நடத்துறதுக்கு நானும் சகாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ஆக முக்த சங்கஹான்னா பற்றிலிருந்து முழற்றிலும் விடுபட்டவன் செயலிலும் செயலின் விளைவிலிருந்தும் ஒட்டி கொள்ளாமல் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அனகம்வாதி அகம்வாதினா நான் செஞ்சேன் இந்த வாதி பேசுறவன் அர்த்தம் அகம்வாதினா நான் தான் அதை பண்ணினேன் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா வழக்கத்துல நான் அந்த காரியத்தை செஞ்சேன் இந்த காரியத்தை செய்யறேன் இதை செய்ய போறேன் அப்படின்லாம் இவன் சொல்ல மாட்டான் எல்லா சாஸ்திரத்தோட கட்டளைங்கிறதுனால அனகம்வாதி செயல் புரியும் போது நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு அந்த தன் இருக்காது அந்த ஈகோயிஸ்டிக்காக செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் திருத்தி தளர்ச்சி இல்லாமல் செயல் புரிகிறவன் உறுதியாக காரியத்தை முடிக்கிற வரைக்கும் சோர்ந்து போக மாட்டான் ஆக திருத்திகினா அர்த்தம் கரேஜியஸ் அப்படின்லாம் சொல்லலாம் அப்புறம் உற்சாக சமன்வித்தா உற்சாகம்னா என் அதாவது முயற்சியே ஒருபொழுதும் விடுறதில்லை ஏற்கனவே சொன்னோம் உறுதியை தளர்றதில்லன்னு ஆக அதை செய்கிறதில் ஒரு ஆசை உற்சாகமாக செய்கிறது இதை நல்லது பகவான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் செய்யறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கணுமே நாம் என்ன புண்ணியம் பண்ணினோமோ நமக்கு மனித உடம்பை கொடுத்து நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் பகவான் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு பண்ணுறது அதுக்கு பேர் தான் இங்கே உற்சாகான்னு பேர் சமன்வித்தானா சம் அன்வித்தஹா அர்த்தம் அதாவது பலனிலும் செயலிலும் பற்றற்றவனாய் தன்முனைப்பு இல்லாதவனாய் உறுதியும் ஆர்வமும் கூடியவனாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த உற்சாகங்கிறது ஆர்வங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கறது அப்புறம் சித்திய சித்தியோகோ நிர்விகாரா ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியவா தனஞ்சய சித்தியசித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே அப்படின்னு சித்திய சித்தியோ சமபூத்வான்னு சொன்னார் இங்கேயும் சித்தி அசித்தியோகோ நெருவிக்காரா இந்த இடத்துல சித்தின்னா என்ன மனத்தை தூய்மைப்படுத்தி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை அடையிறது சித்தி அசித்தின்னு சொன்னால் இன்னும் மனசு பக்குவம் வந்து குரு சொல்கிறது புரியாமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மோட்சத்துக்கு ஞானத்தை புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா ஞானம் புரியவே மாட்டேங்கிறது ஆனால் பொறுப்பாக கர்மா பண்ணுறான் அந்த சித்தி அசித்தியோ நிர்வீக்காரா ஆஹ் பலன் கிடைச்சதுன்னா பலன் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம் இங்கே சித்த சுத்தி பலன் ஞானபலன் மோட்சபலன் அது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சமோபூத்வா சமோபூத்வானா அதில் வந்து சந்தோஷப்படுறதில்லை எனக்கு சித்த சுத்தி கிடைச்சு ஞானம் கிடைச்சுடுத்து அப்படின்னு ஓவராக குதிக்கிறது இல்லை அப்புறம் கிடைக்கலையே இந்த வேதாந்தம் இன்னும் புரியவே மாட்டேங்கிறதுன்னு சொல்லி துக்கப்படுறதும் ஆஹ சித்திய சித்தியோகோ சமோபூத்வா நிர்விகார மனசுல ஒரு வித விகாரமும் கிடையாது ஹர்ஷ விஷாத ரூப விகார ரஹிதாங்கிற ஹர்ஷம்னா அளவுக்கு மீறின சந்தோஷம் விஷாதம்னா அளவுக்கு மீறின துக்கம் அது இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு என்ன ஈடுபடுத்தி சாஸ்திர சோதனம் பண்றது அதை நான் ஒழுங்கா பண்றேன் நான் பலனில் பற்று வச்சு செயல் புரியல அப்படிங்கிற எண்ணத்தோட எவன் செயல் புரிகிறானோ சாத்திக கர்த்தா அவன் சாத்திக கர்த்தா என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறான் உபதேசிக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறோம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முக்த சங்கோனஹம் வாதி திருத்தியுற்சாக சித்திய சித்தியோர் நிர்விகார கர்த்தசாத்விக உச்சியே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலை பெற ஏழு